واشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون سنك الله العلي العظيم صلى الله عليه عليه وسلم او كما قال والسلام கூடிய رسول அலமதுமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹஸரத் கரீம் ஹசரத் முஸ்தஃபா மொஹம்மது சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபி ஊன்கள் தபோ தாபி ஐன்கள் முஸ்லிமான சாலிஹான் நடிகார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக ஜுமாவடி அக்கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் விளையாடியார்களே அன்பு சகோதரர்களே மதிப்புக்குரிய பெரியோர்களே எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டு வசீகத் நசீஹத் செய்து கொள்கிறேன் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதித்துவிட்டு வஃாத் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் புத்தகமாக எழுதப்பட்டு காலா காலம் அது பாதுகாக்கப்பட்டு வந்தாலும் ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய ஒவ்வொன்றும் அணுவணுவாக ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது அவர் யார் எங்கு பிறந்தார் எந்த நேரத்தில் பிறந்தார் எந்த இடத்தில் பிறந்தார் அவருடைய தாயார் தந்தையார் அவர் எத்தனை திருமணங்கள் செய்தார் அந்த மனைவிமார்களுடைய பெயர்கள் என்ன அவர்கள் இதற்கு முன்னால் எத்தனை திருமணம் செய்தார்கள் முந்தைய கணவன்மார்கள் மூலமாக எத்தனை பிள்ளைகள் அவருக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பேரக்குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அனைத்துமே அணு ஆராய்ச்சி செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு எத்தனை ஒட்டகங்கள் எத்தனை குதிரைகள் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் என்ன எந்த நிறத்தில் இருந்தது எப்படியாப்பட்ட தன்மைகளுடையது அந்த மனிதர் இருக்கும் போது செய்யும் போது எந்த கொகையில் ஒளிந்தார் எந்த மரத்துக்கு கீழால் பயத்தில் அக்கவா செய்தார் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கிசாப் இருக்கிறது அவருடைய உடல் அமைப்புகள் எப்படி இருந்தது என்று சொல்லப்படுகிறது அவருடைய முடிகள் எப்படி இருந்தது கண் இமை எப்படி இருந்தது காதுகள் வாய் தாடி இப்படி காதுகள்ந்தது என்று ஆராய்சி எழுதமான்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர் அணிந்த குருத்தா தலைப்பாகை போர்வை கூட துர்க்கி மியூசியத்தில் இருக்கிறது வலது யுத்தத்தின் போது ஒரு பல் சகிதாக்கப்பட்டது துரு அவர் தான் முகமது சொல்லி முடிக்க முடியாது அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு சகாபியாதனை பாடமாக்குவார் அதை ஒரு சாவிழைக்கு அறிவிப்பார் அறிவிப்போ முஸ்லிமுஜா அஹமத் இது போன்ற இமான்களுக்கு வந்து சேரும் அவர்கள் அவர்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்துவிட்டு அவர்கள் மாணவர்களுக்கு படித்துக் கொடுப்பார்கள் அந்த மாணவர்கள் வேறு சிலருக்கு படித்துக் கொடுப்பார்கள் அப்படியோ எங்கள் வரைக்கும் சனத் வந்து சேர்கிறது சல்லேஹம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைமார்களோடு எங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது சல்லாஹ் அலைஹு வசல்லம் ஒரு வார்த்தை சொன்னால் அது சரியானது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஹதீஷ்களை ضعيف حسن حسن அறிவிப்பாளர்களுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாது இறுதியானவர் அடக்கிக் கொண்டே போகலாம் பயணம் செய்யும் போதுமார்கள் நபிமார்களுக்கு இமாமத் செய்தார்கள் மக்காவில் இருந்து இஸ்ராவுடைய பயணம் ஏழாம் பானத்தையும் தாண்டி செய்யக்கூடிய அதன் போதுமார்களுக்கும் இமாமாக இருந்து பாக்கியம் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு ரசூல் நபிக்கும் அந்த கொடுக்கவில்லை நபி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது இமாம் அவருடைய மாணவர்களுக்கு ஆடைகள் உடல் அமைப்புகளை பற்றி பாடல் நடத்துகிறார் காலணிகளை பற்றி ஞாபகப்படுத்தும் போது கொஞ்ச நேரம் மோடமாக இருந்தார் அதற்கு பின்னால் சொன்னார் இதை சொல்வதால் எங்களுக்கு பெருமை கேட்டார்கள் மாணவர்கள் என்ன இதுலா சொன்னார் தூர் சீனா மலையில் சகோதர்களே பெரியவர்களே நாள் எங்களுக்காக வேண்டி செய்ய தகுதியான ஒரே மனிதர் சல்லா அழைக வசல்லம் அவர்கள் மட்டும்தான் எல்லா ரசோல்மார்களும் பின்வாங்குவார்கள் எல்லா நபிமார்களும் பின் வாங்குவார்கள் நபி நோக்கி பின் வாங்குவார் சொல்வார்கள் நான் ஷபாத் செய்கிறேன் அல்லாஹுடைய நாட்டு பிரகாரம் அல்லாஹுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் அவருடைய ஏற்றுக் கொள்ளாமல் அல்லாஹத்தில் இருக்க போகிறான் அதனால தான் ஒவ்வொரு அதானுக்கு பின்னாலும் அவர்களுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடு எங்கெல்லாம் பெயர் உபயோகம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் சல்லா ஹாலிஹனுடைய பெயர் உபயோகம் செய்யப்படுகிறது ஒரு மனிதர் இஸ்லாமத்திற்கு வர விரும்புகிறார் அவருக்கு நாம் களிமாவை சொல்லிக் கொடுப்போம் ஏற்றுக்கொள்ள என்றால் அவன் முஸ்லிமாக முடியாது ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒரு பெயர் உபயோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே முன்னாள் வாழ்ந்த அல்லாஹு தலவர் ஒப்பந்தத்தை எடுத்தான் ஒரு தூதர் வருவார் அவர் உங்களுடைய காலத்தில் வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா ரசூல் மார்களும் ஒப்புக்கொண்டார்கள் எங்களுடைய காலத்தில் வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் அதனால தான் இஸ்லாம் உலகத்தினுடைய கடைசி நாட்களில் பூமிக்கு வருவார் அவர் இஞ்சியில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ரசூலாக இருந்தாலும் முகம் சல்லி வலாமுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றுவார் பற்றி அனைத்து வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தது அலிஹ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பற்றி முன்னறிப்பு செய்யப்பட்டிருந்தது இஞ்சியில் அனைத்து வேதங்களிலேயும் அல்லாஹு அவர்களை பற்றி அறிவித்து கொடுத்திருக்கிறான் குரானில் சொல்கிறான் அவர்களுடைய பிள்ளைகளை கண்டால் எப்படி தெரிந்து கொள்வார்களோ அதே போன்று சல்ல அலைஹ் அவர்களை கண்டால் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்னுடைய பிள்ளையை யாரும் காட்ட வேண்டிய தேவையில்லை இதுதான் முந்தைய மகன் சிறு வயதில் நான் அவனை வளர்த்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் எனக்கு தெரியும் அதே போலதான் சொல்லி இருக்கிறான் கனியமான சகோதரர்களே அபோ தாலிம் செய்வான் பன்னிரண்டு வயது அபோ தாலிம் அழைத்து சென்றார் என்ற நகரத்துக்கு சொன்னார் இவரை இதற்கு பின்னால் இங்கு கூட்டி வர வேண்டாம் மக்களவிலேயே இருக்கட்டும் இவர் ஜூதர்கள் ரோம் வாசிகள் இவரை கண்டால் கொலை செய்து விடுவார்கள் இவரு தான் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட முகமது என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு தலா செல்லம் வாசல்லம் அவர்களுக்கு வானம் பூமியினுடைய ஆட்சியை கொடுத்தான் மக்காவாசிகள் சொன்னார்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காண்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹு தலா செல்லம் வாசல்லம் அவர்களுக்கு சொன்னதே உங்களுடைய விரலையா சந்திரனை இரண்டாக நாம் பிளக்கிறோம் ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள் இதுதான் முகம்மது பெரும் சூனியம் மறுத்தார்கள் அல்லாஹால சொல்கிறான் நெருங்கிவிட்டது சந்திரன் பிளந்துவிட்டது அத்தாட்சியை கண்டதற்கு பின்னாலும் அவர்கள் மறுக்கிறார்கள் சொல்கிறார்கள் இது கனிவான சகோதரர்களே சந்திரன் இரண்டாக பிளந்தால் பூமியில் எந்த பகுதிக்கெல்லாம் இரவோ அவர்களுக்கு விளங்கும் அந்த நேரத்தில் இந்தியாவுடைய மலைவாருடைய பகுதியுடைய மன்னன் சந்திரன் இறந்தாக பிளப்பதை பார்க்கிறான் இரண்டு தூதுவர்களை அனுப்பி வைக்கிறான் நீங்கள் சென்று பாருங்கள் ஏதோ அதிசயம் நடந்திருக்கிறது மக்காவை சென்றடைந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் திரும்பி வரக்கூடிய வழியில் ஒரு தூதுவர் அபானுடைய பகுதியில் ஒபாத்தாகிவிட்டார் அடுத்த தூதுவர் மலைபார் மன்னனுக்கு இதை அறிவித்து அந்த மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதாக வரலாறு சொல்கிறது கணியவான சகோதரர்களை பெரியோர்களே செல்லம் அவர்களோட கற்கள்ரங்கள் பேசியொடிக்கற்களோடு கூட கதைப்பார்கள் பாதையில் செல்லும் போது மரங்கள் சலாம் சொல்லும் மலை பாறைகள் மரினாவில் அவர்கள் ஆரம்பத்தில் மிம்பர் இருக்கவில்லை ஒரு குத்தியில் தான் பயன் செய்தார்கள் ஒரு சஹாபி மிம்பரை தயார் செய்து கொடுத்தார் ஈச மர குத்தியை ஓரமாக்கினார்கள் ஒரு சிறு குழந்தை அழுவதை போன்றதா அலரம்பித்து விட்டது சல்லி வசலம் கட்டி பிடித்தார்கள் அதற்கு பின்னால் தான் அதனுடைய சத்தமே நின்றது வாசலம் செய்யும் போது பலகீனமான மெலிந்து போன பாலே தராத ஒரு ஆட்டை கண்டார்கள் தன்னுடைய வரக்கத்தான கையால் தடவிட்டார்கள் அன்றில் இருந்து கொளுத்து போனது பால் கொடுக்கக்கூடியதாக மாறியது மதினாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது பல்லவா ஹாலகி வசல்லம் தன்னுடைய கரத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்தார்கள் விரல் எடைகளில் இருந்து தண்ணீர் ஊற்றடிக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் சஹாபாக்கள் இருந்தார்கள் வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்தார்கள் உதவும் செய்து கொண்டதாக வர்றாரு சொல்கிறது பல்லவ்வா ஹாலி வசல்லம் மஜிலிஸில் ஒரு கோப்பை பாலை பெரும் ஒரு கூட்டமே குடிக்கும் வயிறு நிரம்ப பல்லவா ஹலைசல்லம் உதவ செய்வார்கள் ஒரு முத்து தண்ணீரில் ஒரு முத்து தண்ணீர் என்பது அளவு குளிப்பார்கள் உதவி செய்யும் போது ஒரு டம்ளர் தண்ணீரில் தான் உதவு செய்வார்கள் இதை கேட்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தண்ணீரை ஊற்றி ஊற்றி பழகிவிட்டோம் செய்து பழகிவிட்டோம் பல்லவா பழைய செல்லம் கொஞ்சம் தண்ணீரில் உதவு செய்வார்கள் ஒரு சில சொட்டுகள் வீச விட மாட்டார்கள் படக்கத்துக்காகவே அந்த தண்ணீரை அருந்துவார்கள் கனியமான சகோதரர்களே ஹெஜாமத் ஹெஜாமத் என்பது உடம்புடைய உடம்பில் உள்ள கெட்டத்தை வெளியேற்றுவதே ஒரு சகோதரர்களே அவர்களுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதரை ஒரு மாதம் குறிப்பிட்டு நாம் கொண்டாடுகிறோம் சுண்ணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அமல் செய்ய வேண்டும் ஆனால் மாதம் வரும் போதுதான் நபியோர்களுடைய கண்ணியமான சகோதரர்களை சொல்கிறான் தீ ரசூலின் வாழ்க்கையில் உங்களுக்கு அலக்கிய முன்மாதிரி இருக்கிறது எங்களுடைய ரோல் மாடல் சல்லவ்வாஹ் வசல்லம் அவர்கள்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்றே அல்லாஹு சொல்லி தருகின்றான் வரலாறு படிக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டார் என்பவர் சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய நூறு மனிதர்கள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த நூறு மனிதர்களில் முதல் இடத்தை கொடுத்ததே ஹசரத் முகமது சல்லம் வாசல்லம் அவர்களுக்கு தான் அவரோட கிறிஸ்தவர் வைக்கவில்லை வைக்கவில்லை ஹசரத் சல்லம் வாசல்லம் அவர்களை முதல் வைக்கிறார் அவரே எழுதுகிறார் இந்த மனிதரை நான் தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உலகத்துறை சமயத்துறை வெற்றிகரமாக திகழ்ந்தவர் இந்த ஹசரத் முகமது அவர்கள்தான் ஆய்வாளர் எழுதுகிறார் அரேபியாவில் வந்த அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற நான் பல முறைகள் படித்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அவரின் மீது அன்பும் பாசமும் புதுவிதமான மரியாதையும் அதிகமாகிக் செல்வதை நான் உணர்கிறேன் அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் படிக்கிறேன் அவரின் மீது மரியாதை கூடிக்கொண்டே செல்கிறது இந்தியாவுடைய மகாத்மா காந்தி சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய மரணத்துக்கு முன்னால் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் படித்தேன் அவருக்கு இவ்வளோ வெற்றிகள் வந்து சேர காரணம் அவருடைய வால் பலம் அல்ல அவருடைய குணங்கள் தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று எழுதுகிறார் கண்ணியமான சகோதரே பெரியோர்களே சல்லா அலி வசல்லமர்களுக்கு எதிராக ஒரு மனிதர் படம் எடுக்கிறார் நபி அவர்களை தவறாக சமூகத்திற்கு காட்டுகிறார் அந்த படத்தை எடுப்பதற்காக வேண்டி நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வரலாற்றை ஆராய்ச்சி செய்தவர் நினைக்கிறார் இந்த மனிதரையா நான் தவறாக காட்டினேன் உடனே ஏற்றுக்கொண்டார் கண்ணியமான சகோதர்களே சல்லவா ஹாலி வசலமுடைய வாழ்க்கையில் தான் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது படிப்போம் தெரிந்து கொள்வோம் வரலாறு எங்களுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சவுதி அரேபியாவினுடைய மக்கா நகரில் பிறந்தார்கள் அவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா தாயுடைய பெயர் ஆமினா பிறப்பதற்கு முன்னரே தந்தையுடைய இருக்கும் போது அப்துல் முத்தலிப் பொறுப்பை வருடங்களில் அவருடைய அதற்கு பின்னால் அபோ தாலிப் சாச்சா அவர்களை பொறுப்பெடுத்து வளர்க்கிறார் நல்ல முறையில் வளர்த்தார் எந்த நேசித்தார் என்றால் சொந்த பிள்ளைகளை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அபோ தாலே மக்கா வாசிகள் புகழ்ந்து பேசுவார்கள் நண்பர் நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் என்று அழைப்பார்கள் மக்காவாசிகள் சொல்வார்கள் இந்த எங்களுடைய ஊரில் முகம்மதை விட யாருமே இல்லை எங்களுடைய அமானித பொருட்களை அவரிடத்தில் ஒப்படைப்போம் என்று ஒப்படைப்பார்கள் வியாபாரத்திற்காக பல நாடுகள் சென்றார்கள் அவருடைய சாமர்களை கொடுத்தேன் அவர்களை தாமுக்கு அனுப்பினார்கள் சிரியாவுடைய பகுதிக்கு சல்லவா ஹலிவசல்லம் வியாபாரம் செய்தேன் லாபகரமாக திரும்பி வந்தார்கள் வெற்றியோடு திரும்பி வந்தார்கள் இந்த பிரயாணத்தில் ஹதிஜா ரபீன்டைய ஒரு அடிமை மைசாரா என்று ஒருவர் இருந்தார் அவர் வந்ததற்கு பின்னால் நபி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார் நபியவர்களுடைய நம்பகத்தன்மையை பற்றி சொன்னார் ஹதிஜா ரபீன்ஹா திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக வேண்டி நஃபீசா பின் து முனா என்ற ஒரு பெண்ணை அனுப்பி வைத்தார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இருபத்தைந்து வயதாக இருக்கும் போது நாற்பது வயதாக இருக்கும் போது திருமணம் நடைபெறுகிறது நபியோர்களுக்கு கிடைத்த அனைத்து குழந்தைகளும் அவர்களின் மூலமாகத்தான் கிடைத்தது இப்ராஹிம் என்ற பிள்ளை மாரியத்தில் மூலமாக கிடைத்தது கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நிறைய விடயங்கள் இருக்கின்றன அனைத்தையும் ஞாபகப்படுத்த முடியாது சொல்லவா வளை ஒசல்ல மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஜஹிரத்துடைய காலம் அடியாயம் அட்டூழியம் கொலை கொள்ளை விபச்சாரம் அனைத்துமே தலைவிரித்து ஆடக்கூடிய காலகட்டம் சொல்வார்களே இஸ்லாம் ஜாஹிரத்தினுடைய வாழ்க்கையை யார் கற்றுக்கொள்ளவில்லையோ அவர் இஸ்லாத்தினுடைய பெருமதியை விளங்கிக் மாட்டார் அவ்வளோ மோசமான ஒரு காலம் நடக்கூடிய பாவங்களை பார்த்து அனுகாயங்களை பார்த்து வடிப்பார்கள் அதற்காக வேண்டி என்ற மலையில் அமைந்திருக்கார்கள் நீண்ட நேரங்கள் இருப்பார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா ஜிப் அலஹி அலாம் அவர்களின் மூலமாக குரானுடைய முதல் வசனங்களை அருளுகிறான் என்ற வசனங்கள் அருளப்படுகிறது அனுபவம் இல்லை பயந்து போனார்கள் நடைநடுக்கோடு ஆறுதல் படுத்தினார்கள் என்னை போத்துங்கள் என்று சத்தம் போட போத்திவிட்டார்கள் அல்லாஹ் இறக்குகிறான் போர்வையால் போர்த்தி இருக்கக்கூடியவரே எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் குடும்பத்தினர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் ஆரம்ப கட்டமாக அழைத்தார்கள் மூன்று வருடங்கள் இப்படியோ தொடர்ந்தது அல்லாஹு ஏவப்பட்டதை முன்னோக்கி செய்யுங்கள் முஸ்லிப்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹலா குரான் வசனத்தை இறக்கிறான் ஆமாக்கினார்கள் எல்லா மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார்கள் கண்ணியமாக பார்ப்பவர்கள் எல்லாம் கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் புகழ்ந்து பேசியவர்கள் எல்லாம் கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்தார்கள் அநியாயங்கள் செய்தார்கள் குப்பையை தலையில் கொட்டினார்கள் பாதைகளில் முள்ளர்களை போட்டு வைத்தார்கள் தொழுந்து கொண்டு இருக்கும் போது ஒட்டக கொடலை தலையில் போட்டார்கள் இப்படி பல அநியாயங்கள் சகா வாக்கள் பல அநியாயங்கள் செய்யப்பட்டார்கள் கண்ணியமான சகோதர்களே நீண்ட சம்பவங்கள் நாசம் படுத்துவதற்கு நேரங்கள் போதாதே அவர்கள் மதினாவுக்கு எதிர்க்கு பின்னால் தான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறியது வசல்லாமர்கள் வரும் போதே மதீனா வாசிகள் வரவேற்றார்கள் படித்து வரவேற்றார்கள் சல்லவா ஹலி வசல்லம் மதினாவி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் இஸ்லாம் வளர்கிறது அதற்கு பின்னால் அவர்கள் எந்த ஊரில் இருந்தே நான் இந்த ஊரை பிடுகிறேனே என்ற கவலையால் அழிந்து கொண்டு வந்தார்களோ அந்த ஊரின் உடைய வெற்றி சல்லவாஹி வல்லம் மக்காவுக்கு நுழைகிறார்கள் உசாமா என்ற சிறிய ஒரு சி கருப்பு நிற சகாபியை பின்னால் அமர வைத்துக் கொண்டு செல்கிறார் அகுன் கரீம் இபு அஃன் கரீம் சங்கையான ஒரு சகோதரன் சங்கையான ஒரு சகோதரனுடைய மகன் நாங்கள் நினைக்கிறோம் அல்லாஹ் சொன்னார்கள் நீங்கள் சென்றுவிடுங்கள் அனைவர்களும் அடிமையாக பிடிக்கப்பட மாட்டீர்கள் என்று விடுவித்தார்கள் கனியமான சகோதரர்களை அதற்கு பின்னாலும் சில யுத்தங்கள் நடைபெற்றது நான் கடைசி செய்ய போகிறேன் என்று ஏலான் செய்தார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் ஹஜ் செய்ய தயாராகிவிட்டார்கள் மனாசிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கனிவான சகோதரர்களே பெரியோர்களே அலி வசல்லம் ஒவ்வொரு வருடமும் ரமபானுடைய மாதத்தில் கடைசி பத்தில் ஆண்டு ரெண்டு பத்துகளேற்றி காப்பிருந்தார்கள் இருபது நாட்களே காப்பித்தார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையை குரானயோதி காண்பிப்பார் ஆனால் பத்தாம் ஆண்டு இரண்டு முறைகள் குரானை என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்று அனுப்பி வைக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் இந்த வருடத்துக்கு பின்னால் என்னை நீங்கள் சந்திக்காமல் இருக்கக்கூடும் அழுந்து கொண்டே சென்றார்கள் கண்ணியமான சகோதரர்களை திரும்ப திரும்ப சொன்னார்கள் நான் நினைக்கிறேன் பின்னால் நான் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும் பின்னால் நான் செய்யாமல் இருக்கக்கூடும் சகோதரர்களே கடைசி திங்கக்கிழமை ஜன்னத்து ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டார்கள் ஜனாதாவில் இருந்து திரும்பி வரும் போது சொன்னார்கள் எனக்கு தலைவலியாக இருக்கிறது எனக்கு தலைவலியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இதுதான் நோயினுடைய ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் கடினமாகிக் கொண்டே செல்கிறது இதற்கு மத்தியில் சொல்லம் வாழை வசல்லம் மனைவிமார்களுடைய தேன் பிரகாரம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கொண்டே வீட்டில் இருக்கும் போது நோய் கடுமையாக விட்டது கடுமையாக விட்டது நோய் கேட்டார்கள் நாளை நான் எங்கே இருப்பேன் நாளை நான் எங்கே இருப்பேன் அதாவது ஆயிஷா தேனை நாடுகிறார்கள் மனைவிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள் அனுமதி கொடுத்தார்கள் ஆயிஷா உடைய வீட்டுக்கு என்னை குளிப்பாட்டுங்கள் மலையுமார்கள் குளிப்பாட்டினார்கள் அதற்கு பின்னால் மஸ்ஜிக்கு வந்தார்கள் செய்தார்கள் அந்த சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நவிமார்கள் மக்களை விளங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் குபூராம்பியாக அவர்களுடைய நபிமார்களுடைய கபுறுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள் என்னுடைய கவரை வணங்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் நான் யாராவது அநியாயம் செய்திருந்தால் பலிக்கு பழி வாங்கலாம் நடக்குமாறு மதினாமாடு நல்ல முறையில் நடக்குமாறு சொன்னார்கள் இப்படி பல விடயங்களை சல்லவா ஹலிவஸ்வலம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் கனிமான சகோதரர்களை பெரியவர்களே வியாழக்கிழமை ஆகும் போதே நோய் கடினமாகிறது இஷா தொழுகைக்கு மச்சிதுக்கு வர பார்க்கிறார்கள் வர முடியாது குளித்தார்கள் வரும் போது மயங்கி விழுந்தார்கள் மூன்றாவது முறையும் குளித்தார்கள் வரும் போது விழுந்தார்கள் சொன்னார்கள் அபூபக்கர் தொழுகை நிறைவேற்றும் ஹயாத்தோடு இருக்கும் போது பதினேழு தொழுகைகளை தொழுவித்தார்கள் சனி ஞாயிறு ஆகும் போது சல்லாஹ் அவர்களுக்கு நோய் கொஞ்சம் லேசானது சந்தோஷப்பட்டார்கள் நபி அவர்கள் தொலகைக்கு வரப்போகளோ தெரியாதே சித்திகரங்கோ கொஞ்சம் பின்னு காக்கிறார்கள் நிறைவு செய்யுங்கள் நோய் கடுமையாக விட்டது இரண்டு கைகளையும் முகத்தில் வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது அதை தொட்டு முகத்தில் தரவிக்கொண்டே சுபஹான் சரா சொல்ல தொட்டு முகத்தில் தரவிக்கொண்டிருந்தார்கள் ரெண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி கண் பார்வையும் மேலே நோக்கி இருக்கிறது உதறுகள் அசைகிறது ஆயிஷா சித்தேகா ரவி நபிவர்கள் என்ன செய்ல்கிறார்கள் என்பதை கேட்பதற்கு நான் காது கொடுத்தேன் நபி அவர்கள் துவா செய்கிறார்கள் என்னை கொண்டு பன்னிரண்டாம் திகதில் சிங்கக்கிழமை நேரம் அறுபத்தி மூன்று வயதாக இருக்கும் போதே சல்லப்பா வாலிகோஷனுடைய போய் தீர்ந்துவிட்டது இந்நாளில் ராஜாவும் சல்லப்பா வாலிகோஷனுடைய செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ நிச்சயம் கவலை வராமல் இருக்காது கண்ணீர் வராமல் இருக்காது சாதாரண மனிதனுடைய பின்னர் தலையை நான் எடுப்பேன் நிற்கிறார்கள் நேரத்தில் இருக்கவில்லை ஒரு பயணம் சென்றிருந்தார்கள் வருகிறார்கள் உயிரோடு இருக்கும் போது மணந்தீர்கள் பின்னாலும் மனப்பிரியர்களே لا اجماع الله عليك عليك موتتين اما اما قد كتبت فقد بکر بکر بعد من அமருங்கள் அமத்தார்கள் உங்களில் யாராவது நிரந்தரமாக யாரும் அவர்களை விவாதம் செய்யவில்லை சொல்ல வருகிறார்கள் நபி அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள் அதற்கு பின்னால் ஒரு குரான் வசன தேதையினார்கள் போது அறளப்பட்டது وما محمدٌ, إلا رسول. قد خلت من قبله محمد صلى الله عليه وسلم ஒருத்தி விட்டார்கள் அவர் கொலை செய்யப்பட்டுவிட்டால் என் கலவச்சு மலா காவிக்கும் நீங்கள் புறமுது காட்டு விடுவீர்களா என்ற ஆயத்தை கேட்பது போன்றிருந்ததே உறுதியாகி விட்டதே என்னுடைய கால்களை எனக்கு பாரமாகி நான் பூமியில் அப்படியோ விழுந்து விட்டேன் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே சல்லவா ஹாலி வசல்லோடு மஹம்பத் வைப்போம் சல்லா ஹாலிஸ் மீது அதிகமாக செலவாக்க சொல்லுவோம் அவர்தான் எங்களுடைய தலைவர் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் அவ்வாபத்தானே உங்களுக்கு முன்மாதிரி அல்ல வார்த்தை தானே என்று சொன்னால் அது நபியோர்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை நபியோர்களுடைய ஒவ்வொன்றை மனுவடுவாக பின்பற்றுவோம் வைப்போம் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஜம்இ சொல்லமாவுடைய வழிகாட்டலின் பிரகாரம் ஹல்லவாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் பேசினோம் இருந்தாலும் நாளைய தினம் தேர்தலுடைய தினம் இலங்கை நாட்டில் அடுத்த ஐந்தாறு வருடங்கள் யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்ற தீர்மானத்தை மக்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் கண்ணியமான சகோதரர்களே உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள் முஸ்லிம்கள் யாரும் பல்லாடும் வயதில் இருந்தாலும் உங்களால் சென்று ஓட் போட முடியுமா கட்டாயம் போடுங்கள் கஷ்டப்பட்டேனும் சென்று போடுங்கள் போடாமல் இருக்க எவ்வளவு பெரும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் படுத்த படுக்கையோடு இருந்தாலும் எப்படியாவது முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய ஓட்டை போடுவதற்கு போடாமல் இருக்க சகோதரர்களே காலையிலேயே ஏழு மணிக்கு ஆரம்பத்திலேயே போய் நாம் ஓட்டை போடுவோம் வழிகாட்டலின் பிரகாரம் நேரங்கள் தாமதமாகும் போது சில வேலை எங்களுடைய கள்ள ஓட்டாக போடப்படுவதற்கு சான்ஸ்கள் இருக்கிறது அதனால் காலையிலேயே அதை நாம் செய்து விடுவோம் நாளைய தினம் எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் முதல் வேலை வாக்கு போடுவதற்கு பார்வையில் வாக்கு போடுவது கட்டாய கடமை நான் வாக்கு போடாமல் இஸ்லாத்துக்கு எதிரான ஒருவன் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒருவன் ஆட்சிக்கு வந்து இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டால் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டால் அவர்களுடைய உயிரு உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டால் அதற்கு நானும் பங்குதாரே அந்த பாவத்திற்கு எனக்கும் பங்கு இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே யாருக்கு வாக்களிப்பது யாரை தெரிவு செய்வது இது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் யாருக்கு வேணும் என்றாலும் போட்டு போடுவேன் வாக்களிப்பேன் அது என்னுடைய இஷ்டம் யாராலும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் சுயநலத்தை கருத்தில் கொள்ளாமல் முழு மனித சமுதாயத்தினுடைய நலவை கருதி உம்மத்தை முஸ்லிமாவுடைய நலவை கருதி வாக்களிப்போம் கரியமான சகோதரர்களே பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களில் இஸ்லாத்திற்கு சார்பானவர் யார் முஸ்லிம்களுக்கு சார்பானவர் யார் என்பதை பார்த்து நாம் தெரிவு செய்வோம் அபு ஜகலும் தான் அபோசாலிபும் முஸ்லிம் அல்லாதவர் தான் ஆனால் வித்தியாசம் இருக்கிறது அபு ஜகல் இஸ்லாத்தினுடைய பரம எதிரி அபு சாலிப் முஸ்லிம்களை இஸ்லாத்தை வரவேற்கக்கூடியவர் ஆதரிக்கக்கூடியவர் எங்களுடைய சமூகத்திற்கு யார் ஆதரவு தருகிறாரோ அவரை செய்ய செய்வோம் அல்லது வேட்பாளர்கள் அனைவர்களுமே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களை தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் தான் என்றால் யார் குறைவாக அநியாயம் செய்யக்கூடியவர் யாருடைய ஆட்சி அமைந்தால் முஸ்லிம்களுக்கு குறைவாக அநியாயங்கள் நடக்கும் இதை பார்த்து நாம் வாக்களிப்போம் நான் யாருக்கும் ஆதரவாக பேசவும் இல்லை எதிராக பேசவும் இல்லை என்னுடைய உரிமை ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை யாருக்கும் வாக்களிக்கலாம் ஆனால் பார்க்காமல் சமூகத்துடைய வாக்களிப்போம் மனிதனுக்கு வாக்களித்தேன் நாளை முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தால் எங்களுடைய உடமைகள் எரிக்கப்பட்டு உயிர்கள் பறிக்கப்பட்டால் நான் காரணம் என்பதை நான் லாக்வாசில் வைத்துக் கொள்வோம் சகோதரர்களே நாளைய நாள் முன்னால் விடயத்தில் உன்னை பயப்படாத எங்களுக்கு இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டுகிறார்கள் இந்த வேட்பாளர்களில் யாரினால் எங்களுக்கு நலவிருக்கிறதோ அவர்களை எங்களுடைய மனதில் உதிக்க செய்து விடு என்று நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிராக செய்யும் போது வா நிறைய இதில் இருக்கிறதோ அதை எனக்கு தந்துவிடு என்று தெரிவு செய்து தருவான் எங்களுக்கு இருக்கிறதோ அவரை எங்களுடைய மனதில் உதிக்க செய்துவிடு அவரையே வெற்றி பெறவும் செய்து விடு என்று நாம் சகோதரர்களை பெரியவர்களே இரண்டக ஆட்கள் தொழுந்து துவா செய்யாமல் வாக்களிக்க போக வேண்டாம் நாம் நம்பக்கூடியவர்கள் அவ்வாஹத்தில் நலவை கேட்டு அதற்கு பின்னால் என்னுடைய மனம் எதன் பக்கம் சாயிறதோ அதன் பக்கம் எங்களுடைய வாக்குகளை அளிப்போம் கனிமான சகோதரர்களை நாம் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர் வென்றுவிட்டால் பட்டாசுகளை போட்டுக்கொண்டு விளாட்டுகளில் ஈடுபடுவதை அல்லாஹுக்காக தவிர்த்து கொள்ளுங்கள் முதலாவது விடயம் பட்டாசு போடுவது ஹராம் இஸ்லாம் வீண் விரயம் இஸ்லாம் தடை செய்கிறது இரண்டாவது பயோதிபர்கள் சிறு பிள்ளைகள் நோயாளிகள் இந்த சட்டத்தின் மூலமாக திடுக்கிடுகிறார்கள் பயத்துக்குள்ளாகிறார்கள் பல பேர்வா செய்வார்கள் அவர்களுடைய ஆளாகாமல் இப்படிப்பட்ட செயல்களில் முஸ்லிம்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நான் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் சகோதரர்களே யாரு வேணும் என்றால் வெற்றி பெறலாம் நான் ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருக்கலாம் நான் ஆதரிக்காத கட்சியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கட்சி என்ற ரீதியில் நாம் பிளவுபடக்கூடாது தரை நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் என்ன முடிவு செய்கிறானோ அதுதான் நடக்கும் அதில் சந்தேகம் இல்லை நாம் அல்லாஹின் பக்கம் திரும்புவோம் கருத்து வேற்றுமையில் ஈடுபடக்கூடிய நேரம் அல்ல அக்கம் முன்னோக்குவோம் செலவாக்கு சொல்லுவோம் செய்வோம் அல்லாஹு தலாம் எங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை தருவான் அதில் சந்தேகம் இல்லை எங்களுடைய மதரசாவில் சில மாணவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் நாம் நோம நோட்டோம் மாணவர்களில் சிலர் சிலர் சிலர் சிலாமத்து என்றேன் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாளைய சகஜது அமல் செய்வதற்கு எங்களுக்கு ஆட்சி நடக்க வர வேண்டும் என்றே மட்டுமல்ல ஒவொரு மனிதர்களுடைய வீட்டிலேயும் நடைபெற வேண்டும் நாளையத்தினம் நோம்பு நோட்க முடியுமா கட்டாயம் நோம்பு நோம்பு நோட்டு கொண்டு உங்களுடைய வாக்குகளை போடுங்கள் அல்லாஹு தானா கயிறான சாதகமான ஒரு முடிவை தருவான் அதில் சந்தேகம் நாம் அதிகமாக துவா செய்வோம் இஸ்திபார் செய்வோம் செய்வோம் அதிகமாக செய்து கொண்டிருப்போம்சா அல்லா எங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை அல்லாஹு அமைத்து தருவான் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் யான் தப்பு செய்யக்கூடியவர்கள் யான் உன்னிடம் கையேந்தி துவா செய்கிறோம் யான் செய்ய தகுதி அற்றவர்கள் யான்லா இருந்தாலும் ரஹ்மத்தை ஆதரவிட்டு கேட்கிறோம் எங்களுக்கு சாதகமான ஆட்சியை அமைத்திரும்களுக்கு அநியாயங்கள் நடக்காத ஒரு ஆட்சியை அமைத்திரு முன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா ல்லா எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து தந்தர் யா லா அடுத்த ஐந்தாறு வருடங்கள் எங்களுடைய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் யா ல்லா உரிமைகளோடு நடமாட வேண்டும் ஆட்சியை அரசர்களுக்கெல்லாம் அரசன் நீ தான் யாருலாம் நீ எது நாடுகிறாயோ அதுதான் நடக்கும் யாரு தான் அதில் சந்தேகமே இல்லையால் தான் நீ எப்பயோ முடிவு செய்து விட்டாய் யாருலா அது எங்களுக்கு ஹைராகவே அமைத்திரியால் தான் நாம் என்று